வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனா நேரத்தை மிச்சப்படுத்த முடிகிறதா அப்படியானால் உங்களால் எல்லாவற்றையும் மிச்சப்படுத்த முடியும் ஆம் நேரத்தை மிச்சப்படுத்த முடிகிறதா அப்படியானால் உங்களால் எல்லாவற்றையும் மிச்சப்படுத்த முடியும் என்கிறார் பெஞ்சமின் டிஸ்ரே நன்றி வணக்கம்